ஜக்காத்துக்கும் சதாக்காவிற்கும் எட்டு கிராம் அதாவது ஏழு கிராம் சுமார் பத்தே முக்கால் பவுண்ட் உங்களிடத்திலே தங்க அதற்கு மேல் நகை இருந்தால் நகைக்கு ஜக்காத்து கடமையாயிடும் மொத்த நகையிலிருந்தும் இரண்டரை சதவீதம் எடுத்து ஜக்காத்து கொடுத்தோம் அதே மாதிரி வியாபார பொருளாகவோ பேங்க் பேலன்ஸ் ஆகவோ அருநூத்தி முப்பத்தி ரெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு இன்னைக்கு சுமார் ஒரு பதிமூணு பதினாலாயிரம் ரூபாய் அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்து அது ஒரு வருஷம் செலவாகாம உங்க கையில இருந்தால் சக்காத்துக்கு கடமை ஆயிடும் அல்லது வியாபார பொருளா இருந்தா சக்காத்து கடமையாயிடும் அந்த மொத்தத்தை கணக்கிட்டு ரெண்டரை சதவீதத்தை எடுத்து ஏழைகளை கொடுத்தா சக்காத்திரை பேசிக் சட்டம் இன்னும் தனியா வந்து கேட்டுங்க